அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இடித்து சொல்லுகின்ற பாதுகாப்புடைய பெரியோர்கள் அதாவது இடித்து உரைக்கும் பாதுகாவலராகிய பெரியோரது துணை இல்லாதபடியால் பாதுகாவலற்ற அரசன் பகைவர்கள் இல்லாமலேயே தானே அழிந்து விடுவான் அப்படின்னு இதனுடைய பொருள் எடுத்து சொல்லி நம்மளை குத்தி காமிச்சாவது நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களை துணையாக கொள்ளாத அரசன் யாரும் அவனுக்கு கெடுக்கிறதுக்கு இல்லாட்டா கூட கண்டிப்பாக சீக்கிரம் கெட்டு போயிடுவான் பாதுகாப்பு இல்லாமல் அவனை அரசாட்சியிலிருந்து வீழ்த்தி விடுவார்கள் பகைவர்கள் அப்படிங்கிறது கருத்து அரசனுக்கு உண்மையான பாதுகாவல் யாருன்னு கேட்டால் எப்போவும் சமூக நன்மையை முன்னிட்டு அறத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய பெரியவர்கள் பெரியவர்களுடைய சகாயம் துணை இல்லைன்னு சொன்னால் அரசன் குற்றங்களை அளவுக்கு மீறி செய்து விடுவான் அப்புறம் துன்பங்கள் அதிகமாக வந்து பின்னால் அழிஞ்சு போயிடுவான் இப்படிப்பட்ட ராஜாவை அரசனை எதிர்க்கிறதுக்கு பகைவரே வேண்டியதில்லை தானே அழிந்து விடுவான்ங்கிறது கருத்து இடிப்பு அப்படிங்கிறது நிகழக்கூடிய குற்றங்களை கண் அஞ்சாது எடுத்துக்காட்டும் வலிமையை குறிக்கிறது அதாவது தாட்சிம் பார்க்காம நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு எடுத்து சொல்கிற ஒரு தைரியம் உறுதி இருக்கே அதுதான் இடிப்புங்கிறதுக்கு அர்த்தம் இடிப்பார் அப்படிங்கிற குறிப்புனால பெரியவர்களுடைய சிறப்பு சொல்லப்பட்டது அதாவது உறுதியாக அவனுடைய உயர்ந்த நிலைங்கிறதெல்லாம் கருதாமல் எது முக்கியமோ எது தர்மமோ அதை எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் அர்த்தம் அவங்களுக்கு சுயநலம் இருக்காது அதனால அவங்க தாழ்ந்து போகமாட்டாங்க உலக நலம் கருதித்தான் அவங்க வாழ்வார்கள் ஒருவன் செய்யக்கூடிய குற்றத்தை அவங்க அப்படி எடுத்து சொல்கிற போது உயர்ந்தவர்கள் பெரியோர்கள் அப்படி நம்மகிட்ட வற்புறுத்தி வலியுறுத்தி உயர்ந்த பெரியவர்கள் அப்படின்னா நமக்கு எடுத்து சொல்கிற போது அதை உணர்ந்து திருந்தினோமான நம்ம உயர்ந்து போகலாம் தலைமை பண்பு சரியான விஷயத்தை எடுத்து சொன்னால் அது ஏற்றுக்கக்கூடிய குணம் அவர்களுக்கும் இருக்கணும் அப்படி அவன் இந்த ஆள் என்னத்துக்கு சொல்கிறது எனக்கு இவன் எனதுக்கு எனக்கு சொல்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இழிந்து அழிவார்கள் அவங்க வாழ்க்கை வீணாக போயிடும் சமூகத்துக்கும் கெடுதல் ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிறதான் கருத்து ஏமங்கிற சொல்லுக்கு பாதுகாப்புன்னு அர்த்தம் ஒரு அரசனுக்கு இடிப்புரை இடிப்புரைனா இடிச்சு சொல்கிறது உண்மையான பாதுகாவல் இடிப்புரை இல்லாதவன் பழி பாவங்களாகிய உட்பகைவராலேயே நம்ம உள்ளத்தில் இருக்கிற அகப்பகைவர்கள் பழி பாவங்கள் அதனாலேயே அழிஞ்சு போயிடுவான் வேறு பகையே வேண்டாம் அப்படிங்கிறது உள்ளார்ந்த பொருள் என்று ஒரு உரையாசிரியர் சொல்லுகிறார் ஏமரா அப்படிங்கிற சொல்லு இருக்கு ஏமரல் அப்படிங்கிற வினை அடியிலிருந்து வந்தது ஏமரல்ங்கிறதுக்கு காத்தல் கழித்தல் மயங்கள் மருளல் அப்படின்னு பேர் ஏமரல் மயங்கி போவது அது மருட்சி அடையிறது ரொம்ப அளவுக்கு மீறி மகிழ்ச்சி அடையிறது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு காப்பாத்திக்கிறது அர்த்தமும் இருக்கு ஏமராது ஏமராவாறு அப்படின்னு கலித்தொகையில நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது பாடல் இருக்கிறது நீதிநெறி பாடல் சொல்லுகிறது முடிப்ப முடுத்து பின் பூசவ பூசி உடுப்ப உடுத்துன்ப உண்ணா இடித்து இடித்து கட்டுரை கூறின் செவிகொழா கண்விழியா நெட்டுயிர்ப்போடு ஒற்ற பிணம் இதனுடைய பொருள் மணிமுடி புனைந்து சிறந்த அணிகலன்களை அணிந்து உயர்ந்த சுகபோகங்களை நுகர்ந்து வந்தாலும் உயர்ந்த சுகபோகங்களை நுகர்ந்து வரினும் இடித்து அறிவுறுத்தும் பெரியோர்களுடைய உறுதிமொழிகளை கேட்கவில்லை ஆயின் அந்த அரசன் உயிரோடு செத்த ஒரு நடைப்பின்தான் முதியோர்களுடைய சொற்களை கேட்காமல் இராவணன் அழிந்தொழிந்தான் என்பது இராமாயணத்தின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் பதவரை பார்க்கலாம் இடிப்பாரை கண்டித்து அறிவுரை கூறுகின்றவரை தனக்கு துணையாக இல்லாத வைத்து ஏமரா பாதுகாப்பற்ற மன்னன் அரசன் கெடுப்பார் கெடுப்பவர் எவரும் இலானும் இல்லையானாலும் கெடும் தானே கெட்டுப்போவான் கண்டித்து அறிவுரை கூறுகின்றவரை தனக்கு துணையாக வைத்து கொள்ளாத அரசன் கெடுப்பவர் எவரும் இல்லையானாலும் தானே கெட்டுப்போவான் இடிப்பாரை இல்லாத ஏமராக்கும் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு